ார் அப்போது அல்லாஹ் பகலின் இரு ஓரங்களிலும் இரவு கழிந்த நேரத்திலும் தொழுகையை பீணுவீராக நிச்சயமாக நன்மைகள் செய்வது தீமைகளை அழித்து விடுகின்றன என்ற பதினோராவது அத்தியாயம் வசனத்தை மட்டும்தானா என்று கேட்டார் இது என் சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் தான் என்று நபி சல்லாஹின் அவர்கள் கூறினார்கள் நான்கு ஆறு எட்டு முஸ்லிம் இரண்டு ஏழு ஆறு மூன்று